அவுடைய தீன பற்றி நல்லபடிய கேட்பதற்கான வாய்ப்பு கிடைத்தா பெரும் பாக்கியம் என்று நினைத்து நாம் ஆசையோட ஆர்வத்தோட கேட்கணும் உட்காரணும் இந்த வார்த்தை மனிதருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்களை திருத்தங்களை முன்னேற்றங்களை எந்த வார்த்தை சில நேரங்களில் பெரும் கயிறுகளை நமக்கும் நமது குடும்பங்களுக்கும் உண்டாக்கும்றது எங்களுக்கு தெரியாது என்னோட ஆசை ஆர்வம் தேட்டம் கவனம் அதை மையப்படுத்தி அல்லாஹத்தாலா கல்புகளில் வெளிச்சங்களை உண்டாக்குறான் யாரு பேசினாலும் பிரச்சனை இல்லை பேசுறவர் யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை தேட்டம் அதை அன்பான மேலான அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹாலுடைய தீன் மிக விசாலமானது இந்த தீனுடைய கருப்பொருள் அடிப்படை சொல்றது வணக்க வழிபாடு வணக்கம் இபாதத் வழிபடுவது இந்த இபாதத் என்பது என்று சொன்ன உடனே எங்களுடைய சிந்தனைகள்ல மிகச்சு நிக்கிறது தொழுகிறது நோன்பு பிடிக்கிறது விக்ரி செய்யிறது குரான் ஓதுவது உம்ராவுக்கு போறது இந்த விஷயங்கள் தான் இபாதத் என்று சொன்ன உடனே எங்களுடைய உள்ளங்கள்ல மிகச்சு நிற்குது அதுதான் டக்குன்னு பாடுது நிச்சயமாக இது இபாதத்து தான் மறுப்பதற்கு இல்ல அது கல்லாடத்துல உயர்ந்த கூலி அந்தஸ்து இருக்குது ஆனா இபாதத்தபாதத்தினுடைய ஏனைய சில பகுதிகள் இருக்குது ஏனைய சில ஏரியாக்கள் இருக்குது அதனாதத்தாக கருதுவதே கிடையாது அதை இபாதத்தின் நினைக்கிறதே கிடையாது ஆனா அது அல்லாவிடத்தில் அது மிகப்பெரிய இபாதத்தாக இருக்குது வணக்கமாக இருக்குது அது என்னண்டா ஒன்றைக்கு இது கல்புடைய உடலுடைய அது பதனியா உடம்பால் செய்யப்படக்கூடிய பாதத்துகள் அது பார்வைக்கு விளங்குது இன்னொன்றைக்கு இது அது கல்வியா உள்ளத்துடைய இபாதத்து உள்ளத்தால் செய்யக்கூடிய பாதத்துகள் அது பார்வைக்கு விளங்காதுல உயர்த்தக்கூடிய கடையில தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு டிரைவ் பண்ணிக்கொண்டிருக்கிறாரு ஆனா இபாதம் செஞ்சு கொண்டிருக்கிறார் பார்க்க சுமரா இருக்கிறாரு ஆனா அவர கல்வியை படைச்ச ரப்போட இருக்குது அவர கல்விய கனெக்ஷன் அல்லாஹோட இருக்குது இவருடைய இந்த அல்லது அல்லுக்கு இருந்து இவர் செய்யற கல்புடைய ட்ரெயின் இருந்து கல்புள்ள கல்பால செய்ய இபாதத்திற்கிறேன் சில வேலை பள்ளியில பல நூறு ஆயிரம் நபில் ரக்காத்துகள் தொழிலும் அடைய முடியாத அந்தஸ்த அந்த பஸ்ல ட்ரெயின்ல பசார்ல வீட்டுல கார்ல பைக்ல இருந்து கொண்டு அவருடைய கல்பால செய்யற இபாதத்தை கொண்டு அவர் அல்லாஹிடத்துல நெருங்கி விடுவார் உடனுடைய இபாதத் நாம சொன்ன ஏரியா இருக்கிறது தொழுக இது இபாதத்து தான் அதனுடைய தரத்தை குறைக்கிறதுக்கு அல்லது இபாதத்தினுடைய ஒரு பகுதி உடம்புடைய இபாதத்தை விடவும் கல்புடைய இபாத அல்லாஹடத்தில் உயர்ந்தது உடலால் இபாத செய்கிறது விட்டு போட்டு அதை செய்யும் சொல்லப்படல்ல إمام أبو الحسن الشادولي رحيمه الله شلغرارغل مثقال ذرتي من الأعمال القلبية أفضل من مساكير الجبال من الأعمال البدنية ادامب دائما ملائيالو ملائيالو دائما سيئبا دخل عبادت قلبال سيئبا دخل عنوالوان عبادت غيرنده ادامب دائما قلب سيرا وطال அது வெளி நடிப்பாக மாறும் உடம்புடைய நடக்குது தொழுகிறாருமனே மாறிவிடும் உள்ளத்துல அந்த உள்ளத்துடைய பாதத்து அந்த கல்விய உடலுடைய பாதத்தோட கல்வியுடைய பாதத்து சேராவிட்டால் கண்ணியமான சகோதரர்களே அசரத்துவங்க அஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு அல்லது அஞ்சு முப்பதுக்கு வரையும் பேசணும் நாங்க அஞ்சு முப்பது வரையும் இருபத்தி அஞ்சுக்கே முடிச்சுக்கோ நீங்க வச்ச பார்க்க தேவையில்லை சரியா அசரத்து நல்ல வேலை நிர்வாகத்தால செஞ்சிருக்கிறாங்க வச்சு முன்னுக்கு இருக்கு பேசுறவர்கள் சில இடத்துல வச்சிருக்கணும் வச்ச தேடணும் அதனால முன்னுக்கே இருக்கு நீங்க இங்க கவனிக்க சப்ஜெக்ட் நான் அல்லாவுடைய கிருபையினால அஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு முடிச்சிருவேன் அஞ்சு முந்தி முடிக்கிறேன் ஆனா சப்ஜெக்ட் என்னண்டா நீங்க மனசால உள்வாங்க நாங்க கவனம் இருக்கிறது வாழ்க்கையில பல கயிறுகளை குடும்பத்துக்கு காரணமாகும் வந்து பயம் பண்ணினாலும் ஒன்றும் நடக்காது அவர் அவரு தான் அவர்த வாழ்க்கையில் எந்த மாற்றம் வராது பயம் கேட்கிறார் கவனம் இல்ல தூக்கம் சோர்வு சடைவு ஒரு மனசால இல்ல முடி முடிச்சுவேன் என்று சொன்னதும் வணக்கங்கள் வழிபாடுகள் என்று சொன்னதும் மனசில் பகைய எழுதி காட்டலாம் இபாதத்துடைய பல ஏரியாக்கள் இருக்குது இவைகள் நினைக்கிறதே இல்லை சொல்லுங்க முதலாவது என்னது உடலுடைய என்னது கல்புடைய உள்ளத்துடைய இபாதத் சாரி இந்த உடம்புடைய இபாத உடம்புடைய செய்யப்பட்டதை செய்வது உதாரணமாக தொழுகிறது நோம்பு பிடிக்கிறது ஜிகிரி செய்யறது புறான் பாதத் தானே உடம்புடி பாதத் அதுவும் செய்ய வேண்ட வேண்டும் என்று சொல்லப்பட்ட விடயங்களை செய்வது உடம்பு மறுபகுதிக்காக பஸ்ல நிக்கிறார் நிற்கிறார் தூரம் விலகி போறாரு ஆனா அந்த இபாதத்தை அல்லாவுக்காக செய்வார் சில வேலை அல்லாவுக்காக அந்நியர்கள் இருக்கிற ஒரு இடத்துல பஸ் உள்ளுக்கு இவர் இந்த இபாதத்தை செய்றார் என்னைத் தஸ்பியா என்னை பாதத் பஸ் உள்ளுக்கு குரானோதாரா எந்த இபாதத் சொல்லுங்க பாவத்தை விடுவது உடலுடைய இபாதத்தும் ரெண்டு வகை உடலால் செய்ய வேண்டியவற்றை செய்வதும் இபாதத் அதே போல செய்ய வேண்டாம் செய்யாதீங்க என்று சொன்னவற்றை விடுவதும் என்னது இபாதத் என்ன செய்வார் இவர் ஒதுக்கி போறார் சில பேர் செலவழிச்சு அங்கு போய் உடலுடைய செய்ய வேண்டிய ஒரு இபாதத்தை செய்யறாரு அவர் அடையாத அந்தஸ்த உடலால விட வேண்டும் என்று சொல்லப்பட்ட ஒரு இபாதத்தை இவர் செய்யறாரு என்று செய்யறாரு பஸ்ல யாருக்கும் தெரியாது யாரும் வளைஞ்சு போய் ஒரு சைட்ல போய் நிற்கிறாரு இந்த காபத்துள்ளாவில் அவர் போய் தவா செய்ய உடல் சுற்று அந்த விட சில வேலை இந்த செய்வதும் இபாதத் செய்யக்கூடாததை விடுவதும் இபாதத் பாவத்தை விடுறத நாம் நினைக்கிறோமா அவர்களை பார்த்து அலகிசா என்பாதத்தில் இருந்துலாம் அபதுநா சா மக்கள் எல்லோரிலும் மிகப்பெரிய வணக்கசாலிபாதி ஆகுவதற்கு வழி சொல்லுகிறார்கள் யாருக்கு யாருக்கு சொல்றாங்க சும்மா ஒரு பயானாக எடுக்க வானா நீங்களும் நானும் சேர்ந்து சில விஷயங்களை பரிமாறி கொள்றதாக எடுத்து கடைசியில நான் அதனுடைய சுருக்கத்தையும் சொல்வன் அதை அப்படியே மனசுல கிரஹிச்சிட்டு போயிட்டு வீட்டுல நீங்க உடைய டிஸ்கஸ் பண்ணணும் இன்றைக்கு ஒரு சப்ஜெக்ட் ஒன்று பேசினாங்க அதனுடைய சமதி இதுதான் என்று சொல்லி நீங்க அதை அப்படியே சப்ஜெக்ட் எடுத்துக்கொண்டு போகணும் போய் சொல்லணும்ன்ற நீங்க அப்ப நல்லா கிரஹிப்பீங்க போய் நான் சொல்லணும் வழி சொன்னாங்க என்ன சொன்னாங்க பத்து ஜூசுங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் விக்கிரி செய்ய ஐநூறு ரக்காத்துகள் நபில் தொழுங்க அத சொல்ல என்ன சொன்னாங்க வரு நீங்க ஹமாக்கப்பட்டவற்றை விட்டுவிடுங்கள் மக்களின் மிகப்பெரிய வணக்கசாலியாக ஆகிறது மக்கள் மிகப்பெரிய ஆதாக ஆகுங்க என்ன வழி சொல்றாங்க விட்டு விடுங்கள் தவிர்த்து நடவுங்கள் நீங்கள் மிகப்பெரிய வணக்கசாலியாக உடம்புடைய செய்ய வேண்டியதை செய்வதும் இபாதத் செய்யக்கூடாததை விடுவதும் இபாதத் சரி இப்ப நாங்க உடம்பு கல்புடைய பகுதிக்கு போவோம் கல்புடைய கல்புடைய இபாதத்தும் ரெண்டு வகை கல்புடைய பாதத்தும் செய்ய வேண்டியதை செய்வது கல்புடைய பாதத்துகள் என்ன அல்லாஹுவன் நன்றி செலுத்துறது அல்லா என்னை எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறான் அல்லா அத்தால எனக்கு ஒரு குறையும் வைக்கலையே நான் மோசமாக இருக்கிறேனே நான் அல்லாவுக்கு நன்றி செலுத்தல்லையே நான் பாவத்துக்கு மேல பாவம் செய்யறேன் எல்லாரும் போறாங்க பஸ்ல ட்ரெயின்ல இவரும் போறாரு சும்மா ஷேர்ட்டை போட்டுக்கிட்டீங்க ட்ரௌசரை போட்டுக்கிட்டீங்க அவரு சும்மா உட்கார்ந்து இருக்கிறாரு பார்வைக்கு கையில குரானோ தஸ்மீகோ அதோ இதோ இல்ல ஆனா கல்வில அல்லாஹ் எனக்கு எவ்வளவு உதவி செய்யலான்னு நினைக்கிறார் அல்லா என்னோட எவ்வளவு நன்றி இல்லாதவனாக கல்புடையது அல்லா இடத்துல பெரும் என்றா நாங்க தஸ்மீ தொயம்ப எல்லாரும் பாக்குறீங்க நாங்க தந்தா நான் செய்வேனே இப்படி எல்லாம் செய்வனே நான் ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பனே அப்படின்னு நினைக்கிறாரு இந்த நினைப்பு அடுத்தபக்கம் கல்புடை செய்ய வேண்டியதை கல்பால செய்ய வேண்டியதை செய்வதும் அல்லாவுடைய ஏற்பாட்டை பொருந்திக்கொள்வது அல்லாவின் மீது நல்லெண்ணம் வைக்கிறது அல்லாஹ் அல்லாஹ் அப்படின்னு நினைக்கிறது உண்மையா தான் என்னோட ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லவா எங்களுக்கு அடிப்படைய குரான் சொல்லுதுரை போகணும் இரண்டாம் நம்பர் காலி பஸ் கண்டே போனேன் அவசரமா போயிருவான் காலி பஸ் விரட்டி வரச்சு நிந்திச்சு கிட்ட போன மருக்க மறு கொஞ்ச போய் முன்னால் நிற்கிறான் திரும்ப எடுக்கிறான் போய் ஓடி ஆயிரத்தி அசாந்த சில விடயங்களை நீங்கள் வெறுப்பீர்கள் மனசுக்கு கஷ்டமா இருக்கும் அது உங்களுக்கு நலவாக இருக்கும் அப்போ நாங்கள் ஏதோ இந்த பாவம் மாத்திரியில் திருப்பாரு செஞ்சுட்டு இந்த ஆயத்து மனசுக்கு வந்துச்சு ஆயத்தை ஓதிட்டு நடந்துட்டு வரேன் பக்கத்துல வந்த ஒருத்தர் திருவியலை நிப்பாட்டி என்ன போறீங்க சில பானதுரைக்கு நானும் பானதுரைக்கு தான் போறேன் வாங்க இன்னு சொல்லி ஏத்திக்கிட்டு போய் அவரு பானதுறையில போக வேண்டிய இடத்துக்கே கொண்டு போய் கொஞ்ச தூரம் போகிற அந்த பஸ்ஸை முந்தி போயிட்டார் இவர் பஸ் விட இவ்வளவு முந்தி சீக்கிரமா போயிட்டு போக வேண்டிய இடத்துக்கே கொண்டு போய் விட்டுட்டு ஹயரை சின்ன ஒரு ஹக்காவது எடுங்க அவர் எடுக்கிறாரே இல்ல என்ன சின்ன விஷயம் இது வாழ்க்கையில நடக்கிற சின்ன ஒரு விஷயம் அப்ப நாம அதுல அல்லாவுடைய விஷயத்துல நல்லெண்ணம் வைக்கணும் அல்லா நிலவ வச்சிருப்பான் இது இபாதத் எதனுடைய இபாதத் உடம்பு பாதத்தா இந்த விபாதத்தை சரி அஜிக்கு போகணுமா செலவழிக்கணுமா தெரியும் அல்லாஹ் இதுல நலவ வச்சிருப்பான் அல்லாஹ் இனிய கைவிட இந்த மனசால நினைக்கிறாரு விஷயம் நடக்கல மனசுக்கு கஷ்டமான கட்டம் ஆனா அல்லா எவ்வளவு சந்தோஷப்படுறோம் தெரியுமா மறுபக்கத்தில் அல்லாவின் மீது கெட்டணத்தை போடுவான் கடையில் ஒரு சின்ன ஏதாவது நடந்திருச்சு ஒரு இன்சிடன் அல்லா இதுல நலவச்சிருப்பான் லட்சக்கணக்கில் என்ன சொல்றாரு அல்லா இதில் நலவச்சிருப்பான் சந்தோஷப்படுறத சொல்றேன் உடம்புடைய உடம்புடைய உடம்புடையது கல்புடையது கல்புடை கல்புடை செய்ய வேண்டியதை நினைக்கிறது நல்லெண்ண வைக்கிறது ஆசைப்படுறது அல்லாவின் மீது அன்ப வைக்கிறது அல்லாவுடைய விதியை பொருந்திக் கொள்வது இதெல்லாம் என்ன அப்பாதல் நன்டா அல்லாவுடைய ஏற்பாட்டை பொருந்திக் கொள்றது அல்லாவுடைய ஏற்பாட்டை பொருந்திக் கொள்வது அல்லாஹு தாலா இதுல கையிட தான் வச்சிருக்கிறான் முடிச்சிருக்கிற மனைவி இந்த நான்குல ஒவ்வொருத்தரும் மட்டும் நினைக்காம அல்லது பேசி முடிச்சு அவசரப்பட்டு முடிச்சு வச்சதோ இல்ல இது நான் இருந்த மாதிரிக்கு அல்லாஹ் எவ்வளவோ நல்ல ஒரு மனைவி எனக்கு தந்து இருக்கிறான் நினைக்கிறீங்க இதை விட பெரிய இடத்துல முடிக்கிருந்து எல்லாம் நடந்து முடித்திருந்து வெளியூர்ல முடிக்க முடிக்க வேண்டியதானே முடிச்சிருக்க வேண்டியதானே முடியாது அல்லாவுடைய ஏற்பாடு இதுதான் அதை தாண்டி நீங்க எங்க போக முடியும் முடிச்சிருக்க வேண்டியதுதானே அப்படின்னா முடிச்சிருக்க லாமே என்றால் லாம் என்றால் முடியும் என்றால் செஞ்சிருக்க வேண்டியது தானே ஏன் செய்யல செய்ய முடியாது அல்லாவுடைய விதி அல்லாவுடைய நாட்டம் அல்லாவுடைய முடிவு அதுதான் அதை தாண்டி நீங்க எங்கேயும் போக இயலாது நீங்க உலகத்தை பரட்டினாலும் சரி ஏற்பாட்டை பொருந்திக்கொள்ளாம சும்மா பதறது அவனால தான் இவனால தான் அதால தான் இதாலதான் அந்த டாக்டர் போயிருந்து நான் அவசரப்பட்டுட்டேன் அங்க போயிருந்து இந்தியாவுக்கு போயிருந்து அவசரப்பட்டுட்டேன் இவர பேச்ச கேட்டு இதெல்லாம் வந்து அல்லாவுடைய விதியாக நம்பாதவர்களுடைய பதட்டங்கள் அவர்களுக்கு ஏற்படுகின்ற டென்ஷன்கள் அவர்களுக்கு ஏற்படுகின்ற மன உளவியல் குழப்பங்கள் அல்வாவுடைய வீதியை நம்புற ஒரு ஆளுக்கு யாரும் கவுன்சிலிங் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அவருக்கு மன வியாதி என்பது வர முடியாது அல்லாவுடையாடு நடந்தாலும் அல்யா நலவாடு அவர் அல்லா இதான் அல்லாஹ் கையை விட மாட்டான் அல்லா மீது நல்ல நம்பிப்பாரு அல்லாவுடைய விதியை நம்புவாரு சகாபாக்களிடம் இருந்த உயர்ந்த பண்புகள் ஒன்றுதான் அவங்களுக்கு கொடுத்த அந்த அவங்களுக்கு கொடுத்த டைட்டல் என்னது அல்லாஹ் அமௌன் அவர்களை பொருந்திக் கொண்டான் அதோட நிக்கல எங்களுக்கு அல்லாட பொருத்தம் தேவை அல்லா நீ எங்களை பொருந்திக்கோ நீ சந்தோஷப்படு எங்களுக்கு அல்லா பெரிய விஷயம் நீ சந்தோஷப்படு அதோட மட்டும் அவங்க நிக்கல அல்லாவும் அவர்களை பொருந்திக் கொண்டான் ஏதா அவங்களும் அல்லாவ பொருந்திக் கொண்டாங்க ரெண்டுத்தம் வரும் ரெண்டு சைட்லயும் முஹப்பத் வரும் இவரு நேசிக்கிறாரு அவ நேசிக்கலா அந்த முகப்பத் பரிபூர்ணமானதல்ல இவர் பொருந்திக்கொள்றாரு அவரு பொருந்திக்கொள்ளல்ல ஸ்டாப் பொருந்திக்கொள்ளல்ல அல்லது கஸ்டமர் பொருந்திக் கொள்ளல பார்ட்னர் பொருந்தி கொள்ளல்ல அவங்களை எப்படி ஆனவங்க ரெண்டாவது அவங்க சிபத்து வரவு அணு அவர்களும் அல்லாவை பொருந்திக்கொண்டார்கள் யார எந்த நிலைமையில வச்சு எப்படி டெஸ்ட் பண்ணாலும் அல்லாட ஏற்பாடு அல்லாத வச்சிருப்பான் அல்லாடைய விதிதான் என்று அதை பொருந்திக் கொள்வார்களே தவிர ஏன் இப்படி ஆயிருச்சு ஏன் இப்படி நடந்துருச்சு அங்க போயிருந்துச்சே அப்படி செய்யிருந்து அங்க முடிக்கிறேன் என்று பதறிக்கொண்டு அல்லாட விதிக்கு சிந்தனைகள் அவருடைய கல்விகளில் ஓடாது கூட எனவே கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்கள் இந்த இபாதாத் கல்புடைய இபாதாத்துடைய ரெண்டு பகுதியில கல்பாடு செய்ய வேண்டியத சொல்றோம் ஈமான் அல்லாஹுடைய அச்சம் அல்லாவுடைய பயம் அல்லாவின் மீது முஹப்பத் அல்லாஹின் மீது நல்லெண்ணம் அல்லாவுடைய விதியை பொருந்திக் கொள்வது அல்லாவுக்கு கல்வால நன்றி செலுத்துறது சுபஹான் அல்லா இதெல்லாம் கல்புடைய ஒவ்வொன்றை பற்றியும் பல மணி நேரம் பேசுடைய இபாதத்துடைய மறுப்பகுதி இருக்குது கல்பால விட வேண்டியவற்றை விடுவது கல்பால விட வேண்டியவற்றை விடுவது இப்ப நாலு வகை இல்லையா அது இந்த நாலுல ஒன்றுதான் அது ஒரு ஏரியா நாங்க அதை பத்தி பேசவே இல்லை எப்படி குரான் எப்படி விக்கிர செய்யணும் எப்படி தொழணும் தொழுகண்ட என்ன அந்த ஒவ்வொன்றை பத்தியும் என்ன செய்யலாம் பல மணி நேரம் பேசலாம் அந்த ஏரியாவுக்கு நாங்க போகவே இல்லை அடுத்த மூணு பகுதி இருக்குது உடம்பாள விட வேண்டிய பாலத்தை விடுவதும் இபாதத் அடுத்த பகுதி கல்புடைய பகுதி அங்க ரெண்டு இருக்குது கல்வாலை செய்ய வேண்டியதை செய்வது அதுவும் இபாதத் கல்பாழ விட வேண்டியவற்றை விடுவது கல்பாலை விட வேண்டியவற்றை விடுவது இது என்னதான் கல்புல பெருமன் கர்வம் மமதை உலக ஆசை பண ஆசை பதவி ஆசை பிரபல்ய மோகம் தட்டெருமை இதெல்லாம் பயங்கரமான கல்விய வியாதிகள் உள்ளது கல்புடைய பயங்கரமான பாவங்கள்ல உள்ளது குடிக்கிறது எங்களுக்கு பாவமா விளங்குது திருடுறது பாவமா விளங்குது குடிகாரனா எவ்வளோ மோசமானவன் இந்த காலத்துல இப்படி இருக்க பாருங்களே அப்படின்னு நாங்க சொல்வோம் ஆனா இவர கல்வில அந்த நேரத்தில் பெருமை இருந்துச்சு தான் அந்த குடியை விடவும் பயங்கரமானது அவன் குடிச்சுக்கிட்டு நினைச்சுக்கிட்டு இருப்பான் நான் ஒரு குடிகாரனே நான் மோசமானவனே நான் கெட்டவனே நான் எவ்வளோ இப்படி இருக்கிறேன்னு என்று அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான் நான் கெட்டவன் அவன் நினைக்கிறான் அவனுடைய இந்த பணிவு அவனோட கல்வில உள்ள இந்த தாழ்வு நான் கெட்டவனே என்ற அந்த உணர்வு அவனை தௌபா செய்ய வச்சு அவன் முடிவை நல்லதாக்கிறோம் இந்த கல்புடைய இந்த நோய்க்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் செஞ்சு வைத்தியம் செஞ்சு அதை சுத்தப்படுத்தாவிட்டால் இவருடைய முடிவை கெட்டதாக்கி ரகசியமான பாவங்கள் மனிதனுடைய முடிவை கெட்டதாக்கும் ரஸ்யமான பாவங்கள் மனிதனுடைய முடிவை கெட்டதாக்கும் முடிவு என்னவோ அதுதான் அவருடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கைக்கு தீர்வு சகோதரர்கள் என்ன மூணுமான சகோதரர்கள் நான் சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் கம்பெனியில வேலை செய்யறாரு பத்து வருஷமா வேலை செய்யறாரு அவனை நம்புறாரு முதலாளி மகனை விட அவனை நான் நம்பிருக்கிறேன் எல்லா அவன் கொடுத்திருக்கிறேன் கடையை திறக்கிறதே அவன் தான் போய் முதல்ல உட்காடுறதே அவன் தான் சொல்றாரு விளையமாக தவறு செய்யறாரு மனுஷன் அப்படியெல்லாம் புகழ்றாரு பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஒரு அரை மணி நேரத்தில் அவர் கேஸ் முடிவடு அவ்வளவுதான் பாத்தா அவன் கல்லன் தெரிய வருது வெளியே போட்டு அவனோட பாஸ்போர்ட் ஐடென்டி கார்டு எல்லாம் வச்சுக்கிட்டாலும் வெளியே போட்டுறாரு கட்டி ஆகணும் போவேன் வெளியே போட்டு அடுத்த நாள் பதினஞ்சு வருஷம் புகழ்ந்தார் தானே அடுத்த நான் ீங்கு சொ அப்படித்தானே சொல் பதினஞ்சு வருஷம் புகழ்ந்த புகழெல்லாம் எங்க போச்சு முடிவு என்னவோ அதுதான் அவருக்குரிய தீர்வு முடிவு என்ன நல்ல மனுஷனா இருந்தாரு கடைசி நேரத்தில் அரை மணி நேரம் கெட்டவரா மாறிட்டாரா இல்ல அவன் கெட்டவன் தான் அவன் கெட்டவனான ரகசியமானும் தவறுகளும் பாவங்களும் அவனுடைய ஆக்கிவிட்டான் திருந்தல்லையா அதை வெளியாக்கி அவருடைய முடிவை மோசமாக்கி விட்டுருவான் அல்லாஹத்தாலா நல்ல முடிவுகளை நல்ல மூத்துகளை எங்களுக்கு நசீபாக்குவானா கெட்ட முடிவுகளை விட்டு எங்களை அப்ப பயன் முடிக்கிற நான் திரும்பற சொல் நீங்க இத பத்தி கொஞ்சி சொல்றது விரிவாக விளங்கலாம் சிந்திக்கலாம் உங்களுக்கு எல்லாம் அறிவு சிந்தனை இருக்குது எதை எதையோ சிந்திச்சு விரிவாக விளங்கிக் நாங்க மார்க்க விஷயங்கள்ல கொஞ்சம் மூளைய சிந்திங்க கவலையை சிந்தனையை உண்டாக்குங்க என்பது ரெண்டு என்ன என்ன உடலுடைய இபாதத் கல்புடைய இபாதத் சரிதானே உடம்புடைய இபாதத் பிறகு இரண்டாக பெரியது செய்ய வேண்டியதை செய்வது இரண்டாவது என்னது விட வேண்டிய போய் சொல்றத விடுறது புறம் பேசறத விடுறது ஏமாத்துறத விடுறது கராமான பார்வையை விடுறது ஆண் மகரம் இல்லாத பெண்ணோட பேசுறதா போனை செக் பண்றாரு எனக்கு மகரம் இல்லையா டிலிட் பண்றாரு மகரம் இல்லையா டிலிட் பண்றாருல வேலை செய்யறவள் அவள் இவளுடைய நம்பர் எல்லாம் எனக்கு மகரம் இல்லாதவளுடைய டச் ஒன்று இருக்கு பேரே டெலிட் பண்றாரு நம்பர் அடில் பண்றாரு கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்றாரு தொடர்பில்லாமாரு விட வேண்டியவற்றை விடுகிறாரு இபாத அடுத்தது கல்புடைய இபாதத் கல்பாலை செய்ய வேண்டியதை செய்வது கல்பாலை விட வேண்டியவற்றை விடுவதுல முதலாவது சொன்னது இதை தான் இபாதத்தின் நினைக்கிறோம் மற்ற மூணையும் நல்ல இபாதத்தின் நினைக்கிறதே கிடையாது அல்லாஹு என் அனைவர்களையும் அவனுடைய தீன கல்வாலை விளங்கி அவனு